நற்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அணுக்கித்தனா என்ன சொல்கிறான் என்பது முக்கியமல்ல என்ன செய்கிறான் என்பதுதான் முக்கியம் ஆம் என்ன சொல்கிறான் என்பது முக்கியமல்ல என்ன செய்கிறான் என்பதுதான் முக்கியம் என்கிறார் நேரு நன்றி வணக்கம்